த ீட்சோக்காச்சோகாச்சேத்தி ஆயபத் தோயோ மூயா மூயத்தை திருஷ்டம் பராம் சசிகாசி தன்சத்தனோசாத்துவாசாத் அபித்திருந ஜர்கள பண்ணிட்டு அவ நினத்தில் சித்தி அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனால ஏ அபோ அபிதப்தா மூர்த்திகை அஜா அப்ப சிருஷ்டி பண்ணிவிட்டு அப்பல ஒரு சுத்தத்தை உண்டாக்கி மூர்த்தி மூர்த்திகள் ரூபங்கள் உண்டாச்சு ரூபம்தான் ஒவ்வொன்னுக்கு அன்னம் அது அவைகளை சிரிச்சு பின்னா யாவயா மூர்த்தி ரஜராஜ் அன்னம் இருக்கு இப்போ அந்த அன்னத்தை சாப்பிடணும் அததுக்கு அன்னம் இந்த அன்னத்தை சாப்பிடணும் அப்படிங்கும் பொழுது இந்த அன்னத்தை சாப்பிடணும்னு போகும் பொழுது அந்த அன்னம் என்ன பண்ணா ஓடும் சாப்பிட போற இந்த பாம்பு இந்த பாம்புக்கு கருடன் அப்ப எலிக்கு எலி அன்னம் பசுக்கு புலி அன்னம் யான அண்ணம் எப்ப சொன்னோ அந்த அன்னம் அத்திராப்தி அந்த அன்னம் பயந்து ஓடும்னா இந்த எலிதானே அன்னம் எதுக்கு பூனைக்கு இந்த எலி என்ற அது எதுக்கையா கரையிற்கு அபிமான நம்மளை சாப்பிட்டுவா பண்ணிய பிடிக்கணும்னு போறா ஒரு மனுஷன் பண்ணிய பிடிக்கணும்னு போறா பண்ணி என்ன கத்துக்கிறதுன்னு கத்துறது கிராமங்கள பார்த்த உனக்குமா போடும் உடனே ஓடும் ஆறு பேரா மாட்ட முடியாதான் சிஸ்டே அவனுக்கு அனுமதி அது எல்லாத்துக்கும் தெரியும் நாய்க்கு தெரியும் பசுமாட்டுக்கு தெரியும் சிம்மம் நம்ம வேலை பாயுன்றது தெரியும் முதல யானைக்கு சத்ரோ சிம்மம் யானைக்கு சத்ரு முதல சத்ரு முதல சத்துரு முதலைய பார்த்ததில்ல பழகினதில்லை வாசனை இருக்கு அதனால நம்ம ஸ்ரீரங்கத்துல கஜேந்திர மோட்சம் ஒரு உற்சவம் இந்த உற்சவத்துல முதலையு மாதிரி பொம்மை வச்சிருக்கா ஒரு தடவை இப்படி நடந்தது பொம்மைதான் வச்சிருக்கா காவேரியில யானை யதார்த்தமான யானை வந்துடுச்சு கோவில் யானை இந்த கோவில் யானை எட்டேந்து அந்த முதலை பொம்மையா பார்த்ததோ இல்லையோ வாகனக்கு கட்டுவிடாம ஓடிபே கட்டுப்படான் ஏற்கனவே பழகாத போனாலும் தன்னுடைய சத்ரு இதுன்னு தெரியும் நம்ம சத்ருன்னு எடுத்த தன்னை கொடுக்க மாட்டான் தன்னை குடுக்காம ஓடி போய்டுவான் தான்கிறது இங்க சரீரம் சரீரங்கிறது அன்னம் அதனால அது எப்படி ஓடும் அப்படிங்கறத உபனிஷத்தை எடுத்து காட்டுறோம் அப்புறம் வேற ஒவ்வொன்று நாளையும் அதை பார்த்தா அதனால அதை முடியல அதனுடைய அன்னம் இவனுக்கு கிடைக்காத ஓடுற நமக்கு நினைச்சா காதுனாலும் பார்த்தான் காதுக்கு அது கிடைக்கல கண்ணால அதை பிடிக்கும் பார்த்தான் கண்ணுக்கு அது கிடைக்கல மூக்கால அதை பிடிக்கணும்னு பார்த்தா மூக்குக்கு அது கிடைக்கல வாயினால அதை பிடிக்க ஒவ்வொன்றால் சொல்லிட்டு வந்து அதுக்கு கிடைக்கலை கிடைக்கலைங்கறதை இந்த துக்குகள் சொல்லிட்டு போறது தாணேனி தன்சக்னோத்துவாணேனப்பேஜா அபிணைவன்னுஷா ஜிட்சன் சனோச்சுனா த்ரோஜி திட்சத்தனோமா <of> ன்ன்மனிட்சத்தன்லோன்மனீத் சனசியஜித்தன்லோட்சிஷேன்க்ஷேனிஷத்சியமத்துபானேனிட்சத்தீஷோ நம அண்ணோஷ எத் இப்படி ஒவ்வொன்று ஒவ்வொரு இந்தியங்களை சொல்லி அந்த இந்தியங்களுக்கு அன்னங்களை சொல்லி அது எப்படியாக கிரகிக்கிறது அன்னம் கடைக்கலை அன்னத்தை கொடுத்தா இந்த அன்னத்தை அது சாப்பிட முடியாது அன்னம் அப்படிப்பயிடும் சொல்லணும்னா அவரவர்கள் இஷ்டப்படி லோகத்தில் உள்ள சப்த விஜயாதி சுகங்களை அவரவர்கள் இஷ்டப்படி அனுபவிக்க முடியாது ராகத்துக்காகவும் பசிக்காமல் அது சாப்பிட போகணும்னாலும் அது கிடைக்காது அப்படிங்கறத கிடைச்சு அப்பறம் சொல்றாரு அங்கேயே கிடைக்க கூடாது ஆனா ஜீவிக்கிறதுக்காக வேண்டி அன்னம் வேணும் போகத்துக்காக அன்னம் கூட ஜீவிக்கிறதுக்காக அன்னம் வேணும் போகத்துக்காக கூடாது போகத்துக்காக அண்ணம் அத்திர்த்தது உனக்கு அது கிடைக்காது ஜீவிக்கிறதுக்காக அண்ணம்னா ஈஸ்வரனை கொடுத்தது அதை நீ மாத்தவும் முடியாது அப்ப என்ன அனாவசியமான கொலை கூடாது அவசியமான கொலைய நிறுத்த முடியாது நீ அறுவடை அறுவடை அரிசிதான் ஆகணும் அரிசி நான் வேக வச்சுதான் ஆகணும் அதற்கு அதது ஹிம்சதானே நான் ஹிம்ச பண்ணாம உலகத்துல வாழ முடியாது மாமாஜி ஹிம்சின்னு சொல்லிட்டேன் அப்படின்னா நான் சிம்ச பண்ண மாட்டேன் சாப்பிட கூட மாட்டேன் ஏன்னா கரிகாயம் கரிகாயிருக்கு அப்படின்னு சொல்லியானா நீ சாக வேண்டிய சிம்ச பண்ணிக்கிற உன்னையே தானே சிமிச பண்ணிக்கிறேனா இடம் அப்ப எப்படி செய்யணும் அப்போ அண்ணன் எப்படி செய்யணும் அப்போ உடனே ஒண்ணு ஜீவனார்த்தம் தான் அண்ணமே தவிர போகார்த்தமில்லை அப்படிங்கறத தெரிஞ்சது இதுதான் இந்த அனுபாதத்தினுடைய சாதம் வா எதி துவசா ஸ்பிருஷ்டம் எதி மனசா தியாகம் எது அபானேனா விசிஷ்டோகி என்ற கண்ணு பார்த்தது காது கேட்டது மூக்கு முகந்தது நாக்கு துவைத்தது தோல் ஸ்பரிசித்தது ஹயம் நினைச்சது அப்படின்னு சொல்லியா சொல்லிண்டே போயிட்டேன் அதற்கு தேவதை இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்ட அதற்கு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்ட எல்லாத்துக்கு மேல ஒரு ராஜா உள்ள இருக்கா ஏன் அப்படின்னா கண்ணுதான் பார்த்தது அப்படின்னா நான் காதுதான் ஒரு சர்க்கார் இல்லையா அது இல்ல அப்படின்னு சொல்லிட்டா கண்ணு காது மூக்க நாக்கு அதாவது ரபியே பார்க்கல காது கேட்கறது கண்ணு கண்ணு பார்க்கறது மூக்க முகர்றது அப்படின்னு சொல்லிட்டா இங்க ஆமி யாரு சாமி ஒரு சார் இல்லைன்னா அதை அது பார்க்க அதற்கு அன்னம் இருந்த போதே அதற்கு அன்னம் இருந்த போதில சப்த காதுக்கு அன்னம் காதுக்கு பசி இருக்கு அந்த சப்தத்துல அப்ப கோகம் உள்ள ஆத்மா இல்லையானால் அந்த காது ஒப்பாறு இருக்கிறத கேட்காது உப்பத கே அதுபோல அன்னம் எதிர்க்க வச்சிருந்தாலும் வாக்கரிசி போட்டாலும் முதுங்காது ஊதுபத்திய கொழுத்து வச்சாலும் அந்த மூக்கு அதை முகராது அப்ப கோகம் அது நேரத்தில் கொஞ்சம் போகிறதுக்காக தானே முதல்ல சோழ சரீரம் அப்பீரம் இந்திரியங்கள் இந்திரியங்களுக்கு விஷயமாகிய அன்னங்கள் அப்படிங்கிற ஆத்மாவின் சீமானம் அந்த ஆத்மாவை சொல்லிட்டு இந்த ஆத்மாவை இவ்வளவு உபாதிகளில் இருந்து உதுகணம் இவ்வளவு உபாதிகளையும் நீக்கணும் இவள் ஏதம் அன்னமயம் ஆத்மான உபசங்கிரம்யா ஏதம் பிராணமயமாத்மான உபசங்கிரம்யா என்றுபனிஷத்து சொல்றது இல்லையா இவ்வளவில் இருந்தும் அதை விலகி இந்த அன்னங்களை சாப்பிடுறதுக்காக இல்ல அன்னத்தை சாப்பிடறதுக்காக இல்ல இந்த அன்னத்துக்கு வேண்டிய எந்த அசனாபிபாசி இருந்ததோ அதுவும் ஆத்ம தர்மம் இல்ல ஆத்மா இதுகள் எல்லாத்தையும் கூட வச்சுக்கவும் முடியும் ஆத்மா இதுல இருந்து விலகவும் கூட வச்சுப்பானே அப்படின்னு கேட்டானா இது வெச்சுன்றுதான் அதை பிடிக்க முடியும் அதனுடைய உத்தேசத்துக்கு போக முடியும் இதை வெச்சுதான் இதை வச்சென்று சப்தத்தை கேட்கலாம் அந்த சப்தம் உபனிஷத்தா இருந்துதானால் அதை வெச்சென்றே மேல விழலாம் அந்த சப்தம் சங்கீத கச்சேரியா இருந்தானால் அதை வச்சென்றே கிழ விழலாம் அந்த சப்தம் வம்பா இருந்ததுனால் அதை வச்சு கிழ விழலாம் அந்த சப்தம் பாகவதமா இருந்தா அதை கிடையாந்துக்கு அந்த ஜீவனத்துக்குன்னு வச்சிருந்து அதை பச்சை கொண்டிருந்தா ஈஸ்வர சேர்த்தி ஜீவனத்துக்கான அந்த ஜீவனத்துக்காக ஈஸ்வர ஈஸ்வரன் அந்த ஆத்மா அந்த ஜீவனத்துக்கு உபயோகப்படுத்தின்றி கோபத்துக்காக உபயோகப்படுத்திக்காம இருந்து தன்னுடைய புரிஞ்சின புரிஞ்சிருக்க அவன் என்ன பண்ணுவான் சீமானம் ஏதா துவாரா பாபத்திய உள்ளம் தலைவரேலும் தாண்டி அது வெடிச்சென்று அதை பிளந்தென்று பயிர உச்சங்காலே இருந்து அல்ல ஒவ்வொரு சீமா ஒவ்வொரு பிராணோபாதி யோகீஸ்வரனாக இருக்கக்கூடிய அவன் தந்திய பிராணனை காது வழியாக மூக்கு வழியாகோ புதம் வழியாக போகாம யோகியா இருக்கிறவனை அடக்கிணாங்கிற நாடி வழியாக பிரம்ம கபால உதச்சுண்டு அச்சிராதி மார்க்கத்துல போகும்படி அந்த முமுட்சுமான யோகிதான் செய்வார் அப்படிங்கறத சொல்றது அது மோட்ச துவாரம்னான அடி சிதாரணமே எதிருச்சி அது வழியாக அதுதான் துவார துவாரம் துவாரம் வழியாக போனான்னா அந்த ஜீவன் நந்தனம் நந்தனமே நாந்தனம் வந்திருக்கு அப்படின்னு பாஷியகாரன் நந்தனம் அப்படின்னா ஆனந்தய நந்தனம் ஆகிய வைகுண்டது மூன்று ஜாகிரதை சப்பனம் சுசுத்தி அப்படிங்குற மூன்று ஆயசனம் மூன்றுமே சப்பனம்தான் ஜாகிரதே சப்பனம் இப்போது துரியமான பிரம்ம பரந்தாமத்தை அடையும் பொழுது எதை ஜாக்கிரதம் அனுபவிச்சுருந்தானோ அதுவும் சப்பனம் போல போயிட்டேன் எதை அனுபவிச்சு அதுவும் சப்பனம் போல போயிட்டேன் சப்பனமும் சப்பனம் போல போயிட்டதுனாலே சப்பனா அந்த சப்பனத்துக்கு ஆயத்தனம் ஆபசத்தம்னா சப்பனத்துக்கு இடம் என்ன அப்படின்னு கேட்டாரு ஜாக்கிரத்துக்கு நேத்திரம் இடம் சொப்பனத்துக்கு கண்டம் இடம் சுசுக்திக்கு ஹயம் இடம் அதனால மூணு ஆபசத்தம் இங்க சொல்லப்பட்டது ஜாகிரத வந்து கண்ணால பார்க்கறா லோகம் இருக்குன்னா இந்த லோகம் பூரா கண்ணுல இருக்கு இதான ஜாகிரத அவஸ்து கண்டத்துல நினைவு நெஞ்சில இருக்கு மனசுதானே அங்க பார்க்கறதுக்கு மனசுடைய ஸ்தானம் நெஞ்சுதானே அதனால நெஞ்சில இருக்கு சுசுப்திங்கிறது கம்மனு ஆத்மா ஹதயத்துல இருக்கிறதுனால கிருதி அயம் ஆத்மா ஹதயம் கிருதி அயம்னால்தான் ஹயம் ஆச்சு அயம் ஆத்மா ஹிருதி அதுல போய் லய சொல்றதுனால ஹிருதயம் ஸ்தானம் மூணு ஸ்தானம் அயம் ஆவசதா அயம் ஆவசதா அயம் ஆவசி இந்த மூணு ஸ்தானம் ஆத்மா ஜீவன் என்ன பண்றான்னா மூணு ஸ்தானத்தை அந்த உள்ள ஜீவன் பிராண பலத்தினால பிராணாயாம பலத்தினால யோகீஸ்வரால் மூலாதாரத்துல இருந்த ஜீவன ஆக்ைய தாண்டி அதிக பிறகு பூ மத்தியத்துல வந்து அபாலத்தை வெடி சென்று அர்ச்சனாதி மார்க்க வழியா வைகுண்டம் பயிர் அப்படிங்கிற ரகசியம் சொல்லப்படுறது இந்த விஷயத்த சொல்றதுக்கு லோகத்துல உள்ள சப்தாதி விஷயங்கள் எல்லாத்தையும் அதிகாரி வந்தி சேதமேவ புருஷம் பிரம்மே தட்டமும் அபசியத்து இதம் அதிர்சனி சி புறப்பட்டவன் என்ன பண்ணினான் ியம் எதம புது எங்கோதமாக இருக்க கூடிய பரமாத்மா அதுவேஷம் அப்படிங்கிற பதத்துக்கு புருஷம் ததமம் ரெண்டும் விசேஷணம் அதை பார்க்கார் அச்சிதாதி மார்க்கம் வழியாக போய் பரமதாமத்தை அடைஞ்சு அதை சாட்சாத்தான் இந்த ஜீவன் இதம் அதர்சன் இதன் அதிர்ஷ்டா இதனால இதம் திரஷ்டா இதம் திரஷ்டா இதம் திரஷ்டா இதம் திரஷ்டா இதம் திரஷ்டா சொல்லிட்டே வந்தா இதில் தாவ எடுத்துட்டா இந்திரஹான் இந்திரன் அப்படின்னு பரோட்சமேதம் சொல்றது ஏனால் பரோட்சப்யா தேவ देवाः अजम ே தேஜூத்மேவர்த்தி த்ரீயம் சிஞ்சத்தனையூ எப்படி வரது அங்காதங்கிறத அங்காத அங்காத் இங்க வரப்போகிற இந்த பிள்ளைக்கு அப்பாவினுடைய கண்ணே வருது அப்பாவினுடைய காதே வருது அப்பாவினுடைய மூக்கே வருது அப்போ கண்ணை எடுத்து இந்த பிள்ளைக்கே வைக்கல மூக்கை எடுத்துக்கலாம் அவருடைய எசன்ஸ் வரும் எசன்ஸ் வரதுனால பிள்ளைய வாழ்த்தானா அப்படியே உரிச்சு வச்சிருக்கு அப்படிங்கிறான் இல்லையா தமிழ்ல உரிச்சு வச்சிருக்குங்கிறது சத்தியம் அப்பனே உரிச்சு வச்சிருக்கா அப்பானுடைய கையெழுத்து குல தர்மம் ஏற்பட குல தர்மம் இல்ல அப்படின்னு சண்டை போடுறாள் எல்லாரும் குல தர்மத்தை மாத்தணுங்கிறாள் பிரத்யேகமான ஒருவனுக்கு அந்த அப்பனுடைய குல தர்மம் இருக்கு சமூகத்துக்கு அந்த சமூகத்தினுடைய குல தர்மம் இருக்கு இல்லையா ஒரு சமூகம் அந்த சமூகம் பூரா அப்படிதான் இருப்பான் உங்களுக்கு ஏ அப்படின்னா மாமரத்துல மாங்காதான் காய்க்கும் இழுப்பக்கா காய்க்காது புளிய மரத்துல புளியங்கா தான் காய்க்கும் மாங்கா காய்க்கா ஏ அங்காதங்கா சம்பவம் அதில எ பார்த்தது கொட்டைய பார்த்தா புரியாது புளியன் கொட்டைய பார்த்தா புரியாது அத ஊரை போட்டு மண்ணுல போட்டு அதை கிளம்பும் போது அதே இலை வருதுல இருந்து மாவலை வரல மாவுல வரல அப்பதமா பீதமா இருக்கும் போது ஏனால் அறுபன்ஸும் அந்த கீதத்து அந்த கீதத்துக்கு எப்படி மண்ணோ அது போலதான் ஸ்ரீ உள்ள ஒரு உஷ்ணத்தினால அது சேஷ்டியாகும் பொழுது ஒரு கொட்டையில இருந்து பட்சி சீக்கியாகிறதோ அதுபோல மதுஷம் சீக்கியம் அவனுக்கு முதல் ஆத்மூதம் ஆசியேதாவையுருஷாச்சு